प्रपन्न कृष्णाय गीतामृत दुहे ிாத்தயத்திர வேத்தைக்காணையா கிருஷ்ணா கீதே विद्यते भगवान श्री வித்தியாஷ் இங்கேயே இப்பொழுதே இறைவனை ஆத்மஸ்வரூபமாக உணர வேண்டும் என்பதற்காக மற்ற சரீரங்களை அடைந்து மற்ற உலகங்களில் வாழ்வதை காட்டிலும் இங்கேயே உணர்வதுதான் சிறந்தது என்பதை விளக்குவதற்காக இங்கேயே இறைவனை உணர்வதற்கும் மற்ற சரீரங்களை எடுத்து மீண்டும் மீண்டும் பிறப்பதற்கும் உள்ள வேறுபாடுகளை ஒப்பிட்டு இங்கே உபதேசம் பண்ணுகிறார் ஹே அர்ஜுனா ஹே கௌந்தேயா ஓ அர்ஜுனா கவுந்தேயா குந்தி புத்திரனே ஆம்ம புவனால்லோகாஹா புனராவர்த்தின ஆ பிரம்ம புவனால் லோகாஹான்னா பிரம்மலோகம் பிரம்மலோகம்ங்கிறது ஒரு இருப்பிடம் ஒரு எபோர்டு பிரம்மதேவர் இருக்கக்கூடிய இடம் பிரம்மதேவர் வாழ்கின்ற இடம் தொடங்கி எல்லா உலகங்களும் சென்றால் திரும்ப வேண்டியதுதான் இந்த உயிரானது பல்வேறு வகையான உடல்களை எடுத்து பல்வேறு வகையான உலகங்களிலே வாழ்ந்து அங்கங்கிருந்து திரும்பி கொண்டுதான் இருக்கிறது என்பது கருத்து ஆஹா ஆப்ரம்ம புவனால் லோக்காக புனராவர்த்தினா எந்த உலகத்துக்கு போய் எந்த சரீரம் எடுத்தாலும் மறுபடியும் வேறு உலகங்களுக்கு சென்று வேறு சரீரங்களை எடுக்க வேண்டியிருக்கும் இந்த பிரம்மலோகத்தில் போகிறது இங்கே சில விதமாக நம்ம புரிஞ்சுக்கணும் அதாவது இங்கேயே பிரம்ம தத்துவத்தை அறிந்து கொள்ளுகிறவர்களுக்கு மறுபிறவில்லை என்பது ஒரு விஷயம் பிரம்மலோகத்தில் சென்று பிரம்ம உபதேசிக்கப்பட்டு அங்கு ஞானத்தை பெற்று அங்கு ஜீவன் முக்தி அடைவது அதைத்தான் கிரமமுக்தி என்று சொல்கிறோம் இன்னும் சிலர் அஸ்வமேத யாகம் போன்ற சிறந்த யாகங்களை எல்லாம் செய்துவிட்டு அந்த உலகத்திலே போய் சிறிது காலம் வாழ்ந்துவிட்டு அங்கும் ஞானம் அடையாமல் மீண்டும் திரும்பி விடுவார்கள் அதை பற்றி தான் இங்கே சொல்கிறார் ஆகவே இங்கேயே ஞானத்தை பெற்று மோட்சத்தை அடைபவர்களை பற்றியோ பிரம்மலோகத்தில் சென்று அங்கு ஞானத்தை பற்றி மோட்சத்தை அடைவர்களை பற்றி சொல்லாமல் எந்த லோகத்துக்கு போனாலும் திரும்பி தாப்பா வரணும் இங்கேயே தெரிஞ்சுக்கிறதா உத்தமங்கிறத குறிக்கிறதுக்காக இப்படி சொல்கிறார் ஆ பிரம்ம புவனால் லோக்காக புனராவர்த்தினா எங்கு சென்றாலும் திரும்பத்தான் வேண்டும் து ஆனால் மாமுபேத்திய என்னை அடைந்துவிட்டால் புனர்ஜென்ம நவித்யதே மறுபிறவி என்பது இல்லை இங்கேயே ஆத்மாவும் இறைவனும் ஒன்று என்கின்ற உண்மையை உணர்ந்து விட்டால் அல்லது சென்று அங்கு பிரம்மதேவரால் இந்த தத்துவம் உபதேசிக்கப்பட்டு புரிந்துவிட்டால் அவனுக்கு மீண்டும் ஷரீரம் எடுப்பதோ உலகங்களிலே அந்த சரீரத்தோடு உலவுவதோ உழலுவதோ இன்பத் துன்பங்களாகிய சம்சாரத்தை அனுபவிப்பதோ இல்லை அவன் பரிபூர்ணமாக முக்தியை அடைந்து விட்டான் அந்த ஜீவன் பரிபூர்ணமாக மோட்சத்தை அடைந்து விட்டான் அப்படிங்கிறது இந்த ஸ்லோகத்தினுடைய விஷயம் இதை மேலும் விளக்கி சொல்ல போகிறார் பிரம்மதேவருடைய காலங்களையெல்லாம் சொல்ல போகிறார் இந்த கருத்துக்களை நாம் தொடர்ந்து படிப்போம் ஆக கிரமமுக்தியும் வேண்டாம் திரும்ப திரும்ப பிறந்து அவஸ்தப்பட வேண்டாம் இங்கேயே முக்தி அடைகிறத்துக்கு முயற்சி பண்ணணும் அந்த முயற்சி முடியலேன்னா தான் இதுக்கான முயற்சியை மேற்கொள்ளணுங்கிற ஒரு கருத்தை சொல்கிறதுக்காகவே இந்த அத்தியாயம் அமைந்திருக்கிறது என்பதை நாம் எல்லோரும் புரிந்து கொள்வோம் ஆ பிரம்ம புவனால் அவர்களுடைய கற்பவே கற்போம் என்ற தலைப்பிலான அருள் உரைகள் தினசரி அன்பர்களுக்கு வாட்ஸ்அப் வாயிலாக பகிர்ந்து கொள்ளப்படுகிறது இதை உங்கள் மொபைலில் பெற டபுள்